வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஸ்வீடன் நாடு கிரிகோரியன் நாள் மாறியது பிப்ரவரி பதினேழாம் நாளின் பின்னர் மார்ச் ஒன்றிற்கு மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரிட்டன் ஆரஞ்சு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 இதழ் முதல் முறையாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாய்ஸ் அமெரிக்கா தனது ஒலிபரப்பு சேவையை சோவியத் ஒன்றியத்துக்கு விஸ்தரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற சதுரங்க ஆட்டம் ஒன்றில் கேரி கேஸ்ப்ரோ ஐபிஎம்மின் டீப் புலூ கணினியை வென்றார் இரண்டாயிரமாவது ஆண்டு விண்டோஸ் இரண்டாயிரம் பதிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் செயின்ட் பேர்னோர்ட் நகரில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிருடன் உதையுண்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வானிலை ஆராய்ச்சிக்காக வேன் கார்ட் இரண்டு என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜே கிருஷ்ணமூர்த்தி தத்துவவியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆர்கே ஸ்ரீகண்டன் கர்நாடக இசை பாடகர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே